நீங்கள் இதுவரை நேரம் கேட்ட பாடல்களை எழுதிய பாடலாசிரியர்கள் கவிஞர் புதுவை ரத்னதுரை கு வீரா சுரேஷ் அம்புலி செந்தோழன் ஆகியோர் இந்த பாடல்களை பாடிய பாடகர்கள் ஜெயா சுகுமார் திருமலைச்சந்திரன் வசீகரன் சந்திரமோகன் இசையரசன் மாணிக்க விநாயகம் தயாலன் மணிமொழி கிருபாகரன் ஹேமா பிரின்சி ரஞ்சித்குமார் கலைவாணி ஆகியோர் பாடலின் பின்னணியில் சீலன் முகிலரசன் தனேந்திரன் மணிமொழி பாடகி கானகி ஆகியோர் இந்த பாடல்களை சிறந்த முறையில் இசையமைத்து ஒலிப்பதிவு செய்தவர் இளைய இசையமைப்பாளர் இசைப்பிரியன் அவர்கள் ஒலிப்பதிவு உதவி கருவேந்தன் அணிசை கலைஞர்களாக பங்கேற்றோர் கீபோர்டு இசைப்பிரியன் வயலின் கோபிதாஸ் கிட்டார் அமல்ராஜ் வீணை சாம்பவி தணிகைமாறன் தபேலா டோலக் இரா சிவராமன் ப கபிலன் பாலன் ட்ரம்ஸ் சதா திருமாறன் உடுகு அதியமான் ஆகியோர் அறிமுக குரல் கு நிர்வாகம் சந்திரமோகன் உருவாக்கம் தமிழீழத்தின் தாய் கலையகமான நிதர்சன நிறுவன தர்மேந்திரா கலையகம் வெளியீட்டு உரிமம் தமிழீழ திரைப்பட வெளியீட்டு பிரிவு வெளியீடு விடுதலை புலிகளின் கடற்புலிகள் மீண்டும் அடுத்த ஒளிப்பாடல் தொகுப்புடன் உங்களைச் சந்திக்கிறோம் வணக்கம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்